வணக்கம் நேயர்களே நண்டினியின் சரித்திரம் திட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று மே மாதம் ஏழாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி ஆறுநூத்தி தொன்னூத்தி ஏழாம் ஆண்டு ஸ்வீடனின் ஸ்டாக்ஹோம் நகரில் உள்ள பழமையான அரச மாளிகை தீயினால் அழிந்தது ஆயிரத்தி ஆண்டு அமெரிக்காவின் பழமையான வார இதழ்களில் ஒன்றான த கேம்பிரிட்ஜ் கிரானிக்கல் முதல் வெளியிடப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு உலகின் மிக பழமையான தற்போதும் அழிந்து போகாமல் இருக்கும் த சிட்டி ஆப் அடிலைட் என்கின்ற கப்பல் பிரிட்டனுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையே தனது முதல் பயணத்தை தொடங்கியது ஆயிரத்தி எட்நூத்தி தொன்னூத்தி ஐந்தாம் ஆண்டு ரஷ்ய அறிவியலாளர் அலெக்சாண்டர் பப்போவ் அவர்கள் உலகின் முதலாவது வானொலி கருவியை செயின்ட் பீட்டர்ஸ்பர்கில் அறிமுகப்படுத்தினார் இந்நாள் ரஷ்யாவில் வானொலி நாளாக கொண்டாடப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதலாம் உலக போரின் போது ஜெர்மனியின் யூ நீர்மூழ்கி கப்பல் பிரிட்டனின் லூசிட்டானியா என்ற பயணிகள் கப்பலை தாக்கி மூழ்கடித்ததில் ஆயிரத்தி பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சோவியத் ரஷ்யா ஜார்ஜியாவை அங்கீகரித்தது ஆனாலும் ஆறு மாதங்களுக்கு பின்னர் அது ஜார்ஜியாவை மீண்டும் கைப்பற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வாவில் உள்நாட்டுப் போர் முடிவுக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு சோனி நிறுவனம் இருபது தொழிலாளர்களுடன் டோக்கியோவில் ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஐரோப்பிய அமைப்பு கவுன்சில் ஆப் யூரோப் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஒருங்கிணைந்த மின் இன்டெகிரேட்டட் சர்க்கியூட் தத்துவம் ஜெப்ரி டம்மர் என்பவரால் வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி நான்காம் ஆண்டு நார்வே தேசிய கலையரங்கத்திலிருந்து திருடப்பட்ட எட்வர்ட் மஞ்ச் அவர்களின் புகழ்பெற்ற ஓவியமான திரீம் எவ்வித சேதமும் மீட்டெடுக்கப்பட்டது இரண்டாயிரமாவது ஆண்டு விளாடிமிர் புட்டின் ரஷ்ய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முன்னர் இந்தியாவுடன் இணைந்திருந்த சிறிய கண்டம் ஒன்றினை தெற்கு கடல்களின் அடியில் தமது ஆய்வு கப்பலான பொலார் ஸ்டெயின் என்கின்ற கப்பல் கண்டுபிடித்துள்ளதாக ஜெர்மனிய அறிவியலாளர்கள் தெரிவித்தனர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நாடு கடந்த நிலையில் வாழ்ந்து வந்த வங்காளதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா நாடு திரும்பினார் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நாசாவின் எண்டவர் விண்வெளி ஓடம் தனது முதலாவது பயணத்தை தொடங்கியது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விபரம் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு பியோதர் சாய் பியோதர் சாய்கோவ்ஸ்கி ரஷ்ய இசையமைப்பாளர் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு ரவீந்திரநாத் தாகூர் வங்காள மொழி கவிஞர் நோபல் பரிசு பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு கிறிஸ்னா டாவின்சி தமிழக எழுத்தாளர் மற்றும் இதழாளர் இன்னாலில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அண்டானியோ சாலேரி இத்தாலிய இசையறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பி கண்ணாம்பா தமிழ் திரைப்பட நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அலன் கோர்மார் நோபல் பரிசு பெற்றவர் இந்நாளின் சிறப்புகள் ரஷ்யா மற்றும் வல்கேரியா நாடுகளில் வானொலினால் நார்வே தேசிய தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே